ஸ்ரீ குருப்பியோ நம இன்றைய தினம் சோமோபராகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சந்திர கிரகண புண்ணிய காலம் ரொம்ப உயர்ந்த புண்ணிய காலம் கிரகணம்ங்கிறது பொதுவாக அலபிய யோகம் கிடைக்காத புண்ணிய காலம் கிரகண புண்ணிய காலம் அந்த கிரகண புண்ணிய காலத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய தினம் சம்பவிக்கக்கூடியதான கிரகணம் அர்த்தராத்திரியில் வருது கிரகண சமயத்தில் நம்முடைய வயத்தில் ஆகாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் கிரகணத்திற்கு முன்னாடியே எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா இன்றைய தினம் மத்தியானம் மூன்ற மணிக்குள்ளே நாம் ஆகாரங்களை முடிச்சு நடணும் மூன்றரை மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது ஏதாவது நாம் சாப்பிட்டு வயத்தில் தங்கிடுதுன்னா கிரகண காலத்தில் நம்முடைய வயத்தில் ஆகாரமோ திரவமோ ஏதாவது இருந்தால் அது விஷமாக மாறிப்போயிடும் ஆகினாலே தான் வயத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா மத்தியானம் மூன்றரை மணிக்குள்ளே ஆகாரங்களை முடிச்சுக்கணும் அர்த்தராத்திரியில் ஒன்று அஞ்சுக்கு மேலே ஆரம்பமானது கிரகண புண்ணிய காலம் அர்த்தராத்திரியில் வருதுன்னு தூங்கப்படாது கிரகண புண்ணிய காலத்தில் தூங்கப்படாது கிரகண நாம் தூங்கினோமானால் நாம் விஷய ஜந்துக்களாக பிறக்க வேண்டி நேர்ந்துடும் அப்படின்னு கர்ம விபாகம் நமக்கு காண்பிக்கிறது அதேபோல் கிரகண புண்ணிய காலத்தில் ஆகாரம் பண்ணக்கூடாது கிரகண புண்ணிய காலத்தில் பண்ணினால் அது விஷமாக நமக்கு மாறிப்போய் வியாதிகளாக நமக்கு வெளிப்படும் அதேபோல் கிரகண புண்ணிய காலத்தில் தூங்கப்படாது கிரகண புண்ணிய காலத்தில் தூங்கினால் பாம்பாக பிறக்க வேண்டி வரும் கிரகண புண்ணிய காலத்தில் பிரயாணம் பண்ணக்கூடாது கிரகண புண்ணியக்காரத்திலே பிரயாணம் பண்ணினால் நாம் கை கால்கள் சரியாக இல்லாமல் நொண்டியாகவோ கன்று தெரியாமலோ அங்கஹீனமாக நாம் பிறக்க வேண்டி வரும் போலியோ அல்லது நடுக்கம் இதுபோல் வியாதியோடு நாம் இருக்க வேண்டி வரும் ஆகையினாலே தான் இவ்வளவு தூரம் எச்சரிக்கை பண்ணியிருக்க அப்படி நாம் மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும் உபக்கிரமஸ்நானம்னு பேர் கிரகணம் பிடிச்ச உடனே பக்கத்தில் சமுத்திரம் இருந்தால் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணலாம் நதிகள் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஸ்நானம் பண்ணலாம் அல்லது குளமோ ஏரியோ இருந்தால் ஸ்நானம் பண்ணலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நாம் இருக்கிற இடத்துல என்ன ஜலம் இருக்கோ அந்த ஜலத்தையே கங்காஜலமாக நினச்சிண்டு ஸ்நானம் பண்ணுறது அப்படி புருஷர்கள் ஸ்திரீகள் அனைவருக்கும் கிரகண ஸ்நானங்கிறது உண்டு அப்படி கிரகணம் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்டே விளக்கேற்றி வச்சு நாம் ஜபங்கள் செய்கிறது காயத்ரி ஜபம் பண்ணலாம் அல்லது குருவின் மூலமாக ஏதாவது மந்திரங்கள் பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்கள் உபதேசம் பண்ணிட்டு இருந்தால் அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுறது கிரகண புண்ணிய காலத்திலே ஒரு தடவை மந்திரம் ஜபம் பண்ணினால் ஆயிரம் தடவை ஜபம் பண்ணின புண்ணியம் உண்டு ஒரு தடவை காயத்ரி ஜபம் பண்ணினால் ஆயிரம் தடவை காயத்ரி ஜபம் பண்ணின பலன் உண்டு அப்படி ஜபங்கள் செய்கிறது ஸ்திரீகள் ஸ்திரீகள் லலிதா சஹசிரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணுறது அல்லது மந்த்ரோபதேசம் ஆய்ந்ததானால் சிவபுராணம் முதலிய தேவாரமோ அல்லது பாசுரங்களோ சாமி சன்னிதியில் உட்காந்து பாராயணம் பண்ணுறது இந்த கிரகண புண்ணிய காலத்தில் நாம் என்ன செய்தாலும் அது ஆயிரம் மடங்காக செய்யக்கூடியதான பலன் கிடைக்கிறது கிரகண புண்ணிய காலத்தில் தூங்கினால் நாம் தூங்கின்றே இருக்கிறா போல் நம்முடைய பிறவி கிடச்சிடும் அப்படி வீண் பண்ணிடப்படாது பயன்படுத்திக்கணும் அதே போல் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கிரகணம் பின் பாதியில் பித்தர்களை உத்தேசித்து தர்ப்பணம் பண்ணணும் அதற்கு உபராக ஸ்ராத்தம்னு பெயர் எப்படி அமாவாசையில் தரிசஸ்ராத்தம்னு சொல்கிறோமோ அதே போல் கிரகண புண்ணிய காலத்தில் உபராக ஸ்ராத்தம் அப்படிங்கிறத தான் தர்ப்பணம் ரூபமாக செய்யணும் இது இந்த கிரகண காலம்ங்கிறது அனைவருக்கும் அந்த சில நட்சத்திரங்களுக்கு கிரகண பீடைன்னு சம்பவிக்கும் இன்றைய தினம் வரக்கூடியதான கிரகணம் உத்தராட நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது உத்தராட நட்சத்திரத்திற்கு கிரகண பீடை உண்டு உத்தராட நட்சத்திரத்திற்கு பார்ஷ்வக்ஷத்திரங்கள்னு பூராடம் திருவோணம் இந்த நட்சத்திரத்திற்கும் கிரகண தோஷம் அதே போல் கிருத்திகை உத்தரம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகண பீடை சம்பவிக்கிறது ஆக கிருத்திகை உத்தரம் பூராடம் உத்தராடம் திருவோணம் இந்த ஐந்து நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்துக்கணும் உபராக சாந்தின்னு மகரிஷிகள் சொல்லியிருக்கா இந்த பீடை போகிறதுக்காக செய்துக்கணும் இந்த கிரகணசாந்தி செய்துக்கல்லேன்னா வியாதிகள் வரும் மனக்குழப்பம் ஏற்படும் அது போகிறதுக்காக தான் கிரகணசாந்தி பண்ணிக்கணும் தாமிரப்பட்டே அத்தவா லிக்கிய நவ வஸ்திரே ததைவச்ச மஸ்தகே யஜமானசிய நிஜத்யுஸ்தே திஜோத்தமாக அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஸ்லோகம் இருக்குது கிரகண பீட போகிறதுக்கு ஒரு ஸ்லோகம் மகரிஷிகள் சொல்லியிருக்கா அந்த ஸ்லோகத்தை தாமிரப்பட்டத்தில் எழுதணும் அல்லது நவ துண்டு ஒன்று வா புதுசு துண்டு வாங்கி அதில் அந்த அந்த ஸ்லோகத்தை எழுதி சிரசில் வச்சுக்கணும் முண்டாசு போல் சிறசில் கட்டிக்கணும் ஸ்திரீகள் புருஷர்கள் அனைவரும் சிரசில் கட்டிக்கணும் நம்மால் அந்த கிரகணசாந்தி செய்ய முடியலன்னா கிரகணசாந்தி நடக்கிற இடங்களில் போய் கலந்துக்கணும் அவர்கள் அங்கே எழுதி வச்சிருந்துருப்பா துண்டில் அதை கொடுப்பா அதை வாங்கி சிரசில் சுற்றிக்கணும் அப்படி கிரகணம் விடுற வரையிலும் அந்த துண்டை வச்சுக்கணும் கிரகணம் விடுற சமயத்தில் அந்த துண்டோடு கூட ஏதாவது ஒரு திரவியம் வச்சு தானம் பண்ணுறது கிரகண புண்ணிய காலத்தில் நாம் என்ன தானம் செய்தாலும் மேருமலையை கொடுத்த புண்ணியம் கிடைக்கிறதுன்னு மகரிஷிகள் சொல்கிறார் மகாதானங்களில் ஏதாவது ஒன்று முடிஞ்சாலும் செய்யலாம் கோதானம் பூதானம் ஸ்வர்ணதானம் கன்னிகாதானம் இவைகளுக்கெல்லாம் மகாதானம்னு பேர் அதில் ஏதாவது ஒன்று செய்கிறது அல்லது நம்மால் என்ன தானம் செய்ய முடியுமோ அல்லது பணமாக வச்சு தானம் பண்ணுறது பக்கத்தில் வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா அதை எடுத்து வச்சு பிறகு கூட பக்கத்தில் இருக்கிற வாத்தியாக இருக்கோ ஆறாவது ஒருத்தருக்கு அதை கொடுக்கறதுன்னு கிரகண புண்ணிய காலத்தை அப்படி பயன்படுத்திக்கணும் அப்படி இந்த கிரகணமானது பிடிச்சி பின்பாதியில் அதாவது அதிகாலையில் மூன்றரை மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணிவிட்டு கிரகணம் விடுற சமயத்தில் ஸ்நானம் பண்ணணும் திரும்பவும் மோக்ஷஸ்நானம்னு அந்த மோக்ஷஸ்நானத்தை பண்ணி அந்த வஸ்திரத்தை தானம் பண்ணணும் இந்த கிரகணத்தை விட்டப்புறம் பார்க்கணும் நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரமே சொல்கிறது சர்வை பட்டஸ்திதம் வீக்ஷம் ஸ்வஸ்தம் தைலாம்பு தர்ப்பணேஹி கிரகணம் குர்வினி ஜாத்து நபசேத பட்டம் வினா துண்டை குறுக்க வச்சுண்டு பார்க்கணும் அல்லது கண்ணாடியின் மூலமாக பார்க்கணும் அல்லது எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதன் மூலமாக பார்க்கணும் நேரடியாக கிரகணத்தை பார்க்கக்கூடாது பார்த்தால் கேட்ராக்கு முதலிய தோஷங்கள் கண்ணில் ஏற்படும் அப்படி கிரகணத்தை பிடிச்சி விட்ட சந்திரனை பார்த்து பூர்த்தி பண்ணுறது கிரகண புண்ணிய இது ஆசோச்சம் உள்ளவர்கள் கிரகண புண்ணிய காலம் உண்டு சூத்தகே மிருதகேஜீவ நதோஷோ ராகுதரிசனே தாவதேவ பவே சுத்திஹி அந்த கிரகண புண்ணிய காலத்தில் சுத்தி உண்டு தீட்டாக உள்ளவர்கள் கூட கிரகண புண்ணிய காலத்தில் ஸ்நானம் மாத்திரம் உண்டு ஆசூச்சத்தில் இருக்கும் பொழுதும் ஸ்நானம் மாத்திரம் உண்டு தர்ப்பணம் கிடையாது அப்படி கிரகண புண்ணிய காலத்தை நாம் பயன்படுத்திண்டு நவகிரகங்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்